அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன்பம் விழையான் வினை விளைவான் தன் கேளிற் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் மிக அழகான குரல் எனக்கு மிகவும் பிடித்த குரட்பாக்குள் இதுவும் ஒன்று இன்பம் விழையான் தனக்கு இன்பத்தை விரும்ப மாட்டான் வினை விளைவான் செயல்களை மட்டும் செய்யவே ஆசைப்படுவான் அப்படிப்பட்டவன் என்னவாகிறான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் அப்படிப்பட்டவன் அவனுடைய சுற்றத்தாரின் எல்லாம் நீக்கி அச்சுற்றத்தாரின் கஷ்டங்களாகிய பாரத்தை தாங்கும்படியான தூணாக விளங்குவான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் ஆக இந்த குரல் மிகச்சிறந்த ஒரு குரல் நாம் எல்லோரும் இதன்படி வாழ விரும்ப வேண்டும் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி புரிய முடியாது ஆனால் தன் இன்பத்தை கருதாமல் முயற்சி செய்து பல செயல்களை நிறைவேற்ற வல்ல ஒருவன் பலருக்கும் உதவி புரிய முடியும் திருவள்ளுவர் இங்கே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய முயற்சி உலகத்துக்கு பயன்பட வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பயன்பட வேண்டும் சுயநலத்தோடு அந்த முயற்சி அமையக்கூடாது அதுவும் தலைவனுக்கு அப்படி இருக்க கூடாது என்பதை மிக அழகாகவே உபதேசிப்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவன் சுமைகளை தாங்கும் தூண் போல இருப்பவன் என்று ஆசிரியர் இங்கே புகழ்ந்து கூறுகிறார் இன்பத்தை அனுபவிக்க ஆசைப்படுவானேயானால் சோம்பல் வந்து விடும் ஆகவே இன்பம் விளையான் என்றார் ஆக இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா சோம்பேறித்தனை வந்துடும் முயற்சி போயிடும் மறுபடியும் செல்வமெல்லாம் இழந்துடுவான் யாருக்கும் உபகாரம் பண்ண முடியாது ருக்வேதம் சொல்லுகிறது இதான் நகா பீத்தி முதவோ மதம் துர்ண ருத்தே ஸ்ராந்தசிய சக்கியாய தேவாக இடைவிடாது உழைப்பவர்களைத்தான் தங்கள் நட்புக்கு ஏற்றவர்களாக தேவர்கள் கருதுகிறார்கள் ருக்வேதத்தில் நாலாவது அஷ்டகம் முப்பத்தி மூணாவது மண்டலம் 11 மந்திரம் நாலு முப்பத்தி மூணு பதினொன்று முதுமொழி காஞ்சி இன்பம் வெய்யோர்க்குத் துன்பம் எளிது துன்பத்தை விரும்பி ஏற்றவர்க்கு இன்பம் எளிது நாளடியாரில் இருநூத்தி இரண்டாவது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது அழல்மண்டு போழுதின் அடைந்தவர்க்கெல்லாம் நிழல் போல் நேரப்பத் தாங்கி பழுமரம் போல் பல்லார் பயன் துய்ப்ப வாழ்வதே நல்ல ஆண்மக கடன் மிகுந்த வெயில் காலத்தில் தன்னிடம் வந்தவர்க்கெல்லாம் நிழல் தரும் மரம் போல வாழ்வதும் பழுத்திருக்கும் மரம் போல பலரும் தாம் ஈட்டிய பொருளை தூக்கிபடி வாழ்வதும் வருந்தி உழைத்து வாழ்வதுமே நல்ல ஆண்மகனின் கடமையாகும் இதுபோன்ற ஏராளமான ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருத பாஷையிலும் இருக்கின்றன இது மாதிரி எப்படியாவது இந்த நல்ல நீதி விஷயங்களை மனசிலே வாங்கி கொண்டு சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக இடைவிடாது முயற்சி செய்து எல்லோரும் நன்றாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அதுவே பிறவியினுடைய சிறந்த பயன் என்பதுதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய உபதேசம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வாழ்பவர்களே உண்மையான இந்துக்கள் என்பதையும் புரிந்து வேண்டும் பதவரை பார்க்கலாம் இன்பம் விழையான் புலனின்ப நாட்டமற்றவனாய் வினை விளைவான் இடைவிடாது முயற்சியுடன் செயல் புரிவதிலேயே நாட்டமுடையவன் தன் கேளிர் தன்னை சார்ந்திருக்கும் அனைவருடைய துன்பம் துயரச் சுமைகளை துடைத்து நீக்கி ஊன்றும் அச்சுமைகளை தாங்கும் தூண் தூணுக்கு நிகராவான் புலனின்ப நாட்டமற்றவனாய் இடைவிடாது முயற்சியுடன் செயல் புரிவதிலேயே நாட்டமுடையவன் தன்னைச் சார்ந்திருக்கும் அனைவருடைய துயரச் சுமைகளையெல்லாம் நீக்கி அச்சுமைகளை தாங்கும் தூணுக்கு நிகராவான் இன்பம் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்